அவர்கள் அறிவிக்கின்றார்கள் உணவு இரண்டு நபர்களுக்கு போதுமானது இரண்டு பேர் உணவு நான்கு நபர்களுக்கு போதுமானது நான்கு பேர் உணவு எட்டு நபர்களுக்கு போதுமானது என நபி சொல்லு அலி வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் இரண்டு பூஜ்ஜியம்